சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையாச்சாஸ்மிதமா ஜாத்வா ஜாத்வா ஞாத்வா ஜாத்வான்னு சொன்னால் குருவோட உபதேசத்தினாலேயும் சாஸ்திரத்தை படிக்கிறதுனாலேயும்னு அர்த்தம் ஞாத்வா ஜாத்வா சாஸ்திராத்தியனம் அதாவது முதல்ல குருக்கு முகமாக படிக்கணும் அப்போ தான் நாம் படிக்கிறதுக்கான ஞானம் நன்றாக விரத்தியாகும் ஆகா திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி முதல்ல கல்வி கல்வி அப்புறம் அறிவுடைமை இப்படி நாம் சாஸ்திரங்களை குருமுகமாக அத்தியனம் பண்ணி சுயமாகவும் அந்த சாஸ்திர விஷயங்களை சிந்தனை பண்ணி என்னத்தை அறிஞ்சு என்னத்தை சிந்திக்கிறதுன்னு கேட்டால் பகவான் வந்து எத்தகையவர் யார் பகவான் எத்தகைய குணங்கள்லாம் அவருக்கு இருக்கு இதெல்லாம் யாவான்னு யாதிருஷா யஹா யஹா भगवान, பகவான் யாதிருஷா பகவான் யாவான் பகவான் இப்படி சகுண நிற்குண விசேஷங்களையெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டு அனன்யபாவேனே பஜந்தி அனன்யபாவம்னா என்ன அர்த்தம் பகவானை தவிர வேறு ஒன்று நமக்கு வேண்டாம் மகிச்சானன்ய யோகேன பக்திரவியபிச்சாரிணி அப்படின்னு கீதையில் சொல்கிறார் பகவான் அனன்ய யோகம்னா ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம் ஞானத்தில் வந்து பகவான் வேறே நான் வேறே இல்லைங்கிறது அது ஞானமே பக்தி பக்தியே ஜானம் அப்படி ஆனால் இங்கே சகுணபரமாகவே நாம் சிந்தனை பண்ணினோமான வைராக்கியத்தோட கூடின பக்தி பகவான்கிட்ட எனக்கு அர்த்தம் வேண்டாம் காமம் வேண்டாம் பரிபூர்ண அன்பு மாத்திரம் கூடிய ஒரு தன்மை அதுக்கு பேர் தான் அனன்யபாவனம் அப்படின்னு பேர் எவர்கள் என்னை பற்றி சாஸ்திரங்கள் வாயிலாகவும் நன்றாக அதனை சிந்தித்தும் நான் யார் என்றும் நான் எத்தகையவன் என்றும் உண்மையில் என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் என்னவென்றும் பரிபூர்ண வைராக்கியத்தோடு என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் பக்ததமாக தேக்ததமாக மதாக பகவத்கீதையில் பன்னெண்டா அத்தியாயத்தில் சொல்கிற மாதிரி தான் ஏது தர்மியா மிரதமிதம் யதோக்தம் பரியுபாசத்தை ஸ்ரத்ததானா மத் பரமாக பக்தாஸ்தே அத்தீவமே பிரியாக அதே மாதிரி விஸ்வரூபக்தியை பற்றி சொல்கிற போதும் பகவான் அங்கே பன்னெண்டாத்தியாயத்தில் சொல்கிறார் மையாவேஷ்ய மனோஏமாம் நித்தியயுக்தா உபாசத்தை ஸ்ரத்தையா பரையோபேதாக தேமே யுக்ததமா மதாக அங்கே யுக்ததமாங்கிறார் இங்கே பக்ததமாகங்கிறார் அது மாதிரி பகவானுடைய ஸ்வரூபத்தை குருமுகமாக சாஸ்திரங்கள் வாயிலாக அந்த தெரிஞ்சு அதையே சிந்தனை பண்ணி எப்போவும் ஈஸ்வர மயமாக இருக்கிறவர்கள் உயர்ந்த பக்தர்கள் என்று பகவான் இங்கே உபதேசம் பண்ணுகிறார் சாதுக்கள் எப்படி பக்தி எப்படிங்கிறதெல்லாம் கேட்டதுனால அப்படிப்பட்ட பக்தியில சிறந்தவர்களாக சாதுக்கள் விளங்குகிறார்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இந்த அளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்றேன் பஜந்தியனநாவேன எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹறிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகா சுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள்